அதில் செய்தன் அபுபக்கர் சித்தி ஃப்ரதி அல்லாஹூ தலன் அவர்கள் பெருமானார் சடல் ஆஹ் அலைபகுவ அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த விதத்தில் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லா நாம் கேட்போம் செய்தன் அபுபக்கர் சித்தி ஃப்ரதி அல்லாஹூ தலன் அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹா அலேஹுவசல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாசிய அவர்கள் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவர்களினுடைய வாழ்நாள் முழுவதும் பெருமானார் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்களுக்கும் அவர்களினுடைய மார்க்கம் என்ற இஸ்லாத்திற்கும் எல்லா நிலைகளிலும் எல்லா விதத்திலும் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தார்கள் என்று பொழுது பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் தனக்கு யார் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த உபகாரத்திற்கான நன்றிக் கடன் என்ற அடிப்படையில் மாறு உபகாரம் அவர்களுக்கான உபகாரத்திற்கான நன்றி என்ற விதத்தில் பெருமானார் சல்லு அலஹிவசல்லம் அவர்களும் அந்த உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு உபகாரம் செய்து விடுவார்கள் அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி முனாஃபிக்காக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதிபலனாக ஒன்றை பெருமானார் சல்லல்லாஹுவா அலிகிவசல்லம் அவர்கள் செய்வது வழக்கம் அந்த விதத்தில் செய்தனா அபுபக்ர சித்தீக் ரதியல்லாத்தன் நபர்கள் குறித்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய ஒஃபாத்தினுடைய இறுதி நேரத்தில் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி சமயத்தில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் இந்த உலகட்டத்தில் எல்லோருக்கும் அவர்கள் செய்த உதவிக்கான நன்றி கடனை விட்டேன் மறு உபகாரத்தை அவர்களுக்கு நான் வளை புரிந்துவிட்டேன் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு நான் பதில் விட்டேன் இல்லா அபா பக்ரின் அபு பக் சையீத் சித்தீக் ரவித்தன் தவிர அவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உதவிக்கும் அவர்கள் எனக்கு இரு ஒத்துழைப்பாக இருந்ததற்கும் நன்றி கடனாக பதில் செய்யவில்லை என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக ஆதங்கத்துடன் மிக வருத்தத்துடன் தெரிவித்தார்கள் அப்படி தெரிவிப்பதனுடைய நோக்கம் செய்துபக்கர் சித்தேக் அவர்கள் எனக்கும் இந்த மார்க்கத்திற்கும் செய்திருக்கக்கூடிய உதவிக்கு பதில் செய்ய முடியாதவனாக நான் இருக்கின்றேன் அவர்களுக்கு பதிலாக நான் எதை வழங்கினாலும் அவர்களுடைய உதவியை அவர்களுடைய உதவிக்கு அது ஈடானதாக ஆகாது அவர்கள் செய்த உபகாரத்திற்கு அது ஈடானதாக ஆகாது என்று பெருமானா செல்லல்லாகோ அழைகிவ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் யார் உபகாரம் செய்தாலும் அவர்களுக்கு மறு உபகாரம் செய்யக்கூடியவர்கள் பெருமானா செல்லல்லாகோ அழகிவ செல்லம் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் நமக்கு இருக்கும் இஸ்லாத்தினுடைய தொடக்கத்தில் இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதற்காக இஸ்லாத்தின் நெறிமுறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக தன்னுடைய பணியை தொடங்கிய பெருமானாசல்லாக அழகிவசல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் ஏதோ மக்காவில் மாத்திரம் முடங்கிவிடக்கூடாது மக்காவில் மாத்திரமே இதனுடைய வளர்ச்சி இருக்கக்கூடாது மாறாக உலகெங்கும் இது வளர்ந்த ஆளாக வேண்டும் நாடெங்கும் இந்த இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்காவை விட்டு வெளியில் வந்து இஸ்லாத்தினுடைய அழைப்பை எடுத்து வைத்த பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் தாயிப்புக்கு செல்லுகின்றார்கள் மக்காவிலே கடுமையான எதிர்ப்பு மக்கத்து மக்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹிவசல்லவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே கடும் எதிர்ப்பு இருக்கும் நிலையில் பெருமானார் சல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் தாயிப்புக்கு செல்லுகின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணமும் அதுதான் எப்படியாவதும் முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை இந்த அறப்பணியை விட்டும் அவர்களை விளக்கிவிட வேண்டும் அல்லது இந்த மக்கத்தை விட்டு அவர்களை வெளியாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இருந்து கொண்டிருந்தது அதற்கு சரியான தருணம் தக்க சரணம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது பெருமானார் அவர்கள் தாய்ப்புக்கு செல்லுகின்றார்கள் மக்காவை விட்டும் வெளியேறுகின்றார்கள் மக்காவை விட்டும் வெளியேறி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தாய் லைஃபில் தன்னுடைய வேலையை முடித்து விட்டு மீண்டும் மக்காவுக்கு திரும்பும் பொழுது மக்கத்து காபிர்கள்ருமான அலிஸ்லாம் அவர்களை மக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கின்றார்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வருவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது தான் பிறந்த மண்ணுக்கு கண்மணி நாயகம் அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது இப்பொழுது மதினா மக்காவிற்குள் வர வேண்டும் என்றால் ஒன்று அங்கிருக்கக்கூடிய காபிர்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் அல்லது அங்கிருக்கூடிய பெரும் செல்வாக்கு படைத்தவர்கள் யாரேனும் ஒருவர் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அல்லது பாதுகாப்பு வழங்குவதற்கு முன் வர வேண்டும் இந்த இரண்டில் எந்த ஏதேனும் ஒன்று நடக்கவில்லை என்றால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிற்குள் வர இயலாது மக்கத்து காப்பிர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் எந்த விதத்திலும் முகம்மது சல்லல்லாஹோ அழகிவசல்லம் அவர்களை மக்காவிற்குள் நாம் வருவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து ஆனாலும் பெருமானார் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே மக்கத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு மதிப்பையும் அந்தஸ்தையும் பெற்றிருந்ததின் காரணத்தினால் ஒரு நற்பேரை பெற்றிருந்ததின் காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய அந்த காபிர்களிலும் சில நல்லுள்ளம் படைத்த செல்வந்தர்களில் ஒருவராகியதி என்பவர்களுக்கு பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்களுடைய இந்த நிலை வருத்தத்தை அளிக்கின்றது வேதனையை அளிக்கின்றது அவர்கள் ஒருவர் மாத்திரம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிற்குள் வருவதற்கு அணி அனுமதிப்பதின் காரணத்தினால் ஆதரவு தெரிவிப்பதின் காரணத்தினால் பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் வந்துவிட முடியாது மக்கத்து காப்பிர்கள் எல்லாம் எதிர்ப்பாக இருக்கும் பொழுது இவர் ஒருவருடைய ஆதரவு எந்த விதமான பலனையும் அளிக்காது என்ற முடிவுக்கு வந்த முத்தாயின் அதி தன்னுடைய பொறுப்பில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய அடைக்கலத்தில் கண்மணி நாயகம் முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லோ அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவுக்கு வருவதற்கான வழிகளை செய்கின்றார் தான் அட்கலம் கொடுத்து மக்காவில் ஒரு பிரகடனம் செய்கின்றார் இதோ இந்த முகம்மது சொல்லல்லாஹு அழகி வசல்லம் இன்றிலிருந்து என்னுடைய அடைக்கலத்திற்கு உட்பட்டவர்கள் என்னுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள் என்னுடைய விருந்தாளி எனவே அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் நான் வழங்கி இருக்கின்றேன் எல்லா நான் வழங்கி என்ற ஒரு பிரகடனத்தை செய்துவிட்டு தன்னுடைய பாதுகாப்பில் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை மக்காவிற்குள் அழைத்து வருகின்றார் ஆக உலக ரீதியாக வெளிப்படையான தோற்றத்தில் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் முத்தகம் அதி என்பவரைய ஆதரவோடு மக்காவுக்கு வழங்கின்றார்கள் இதை தன்னுடைய கவனத்தில் வைத்துக் கொண்ட பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் எல்லோரும் நம்மை எதிர்த்த பொழுது நமக்கென்று ஆதரவு கொடுத்தவர் முத்தகம் அதி தனக்கு அடைக்கலம் வழங்கியவர் முத்தரம்பி இவருக்கு தக்க ஒரு பதிலை நாம் செய்ய வேண்டும் தக்க ஒரு உபகாரத்தை நாம் இவருக்கு செய்துவிட வேண்டும் இவர் உதவிக்கு நன்றி கடனாக நாம் ஏதேனும் ஒன்றை பிரதிபலனாக செய்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தார்கள் பெருமானார் செல்லல்லாக செல்லம் அந்த ஆவலோடு இருக்கக்கூடிய நிலையில்தான் பதிலனுடைய யுத்தம் வருகின்றது பதிலுடைய யுத்தத்திற்கான சூழ்நிலை ஏற்படுகின்றது கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் நாளை மறுநாள் யுத்தம் தொடங்க இருக்கின்றது சகாபாக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை வழங்குகின்றார்கள் ஒரு அறிவுரையை வழங்குகின்றார்கள் இன்னாரை நீங்கள் கொள்ளக்கூடாது இன்னாரை நீங்கள் கொல்லக்கூடாது என்று ஒரு பட்டியல் போடும் பொழுது ஒரு சமயத்தில் மக்காவுக்குள் வருவதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது மக்காவிற்குள் நான் வருவது எனக்கு பாதுகாப்பின்மையாக இருந்து கொண்டிருந்தது இந்த சமயத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்து எனக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து என்னை மக்காவிற்குள் வருவதற்கு அனுமதித்தவர் அடைக்கலம் தந்தவர் முதன் அதி எனவே அவரை நீங்கள் யுத்தத்தில் உங்களில் யாரேனும் ஒருவர் எதிர்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் அவரை எதிர்கொள்வதற்கான தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படி நீங்கள் முதாமிபு அதியை உங்களில் யாரேனும் ஒருவர் எதிர்கொள்வாரேயானால் அவரை யாரும் கொள்ள வேண்டாம் என்று பெருமானார் சல்லாஹா அலிஹி வசல்ல உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் யுத்தம் என்பது முடிவு செய்து நடக்கப்பட்ட ஒன்று அல்ல இஸ்லாமா அல்லது என்ற நிலையில் ஏற்பட்ட யுத்தம் அதுவும் திடீரென்று ஏற்பட்ட யுத்தம் ஒரு யுத்தம் திடீரென்று நிகழ்கின்றது என்றால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கும் என்பது நமக்கு தெரியாத ஒன்றல்ல ஆனால் பெருமானார் செல்லோ அழைகுவ செல்லம் அவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலும் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு குழப்பத்திற்கு மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான அந்த நிலையிலும் தனக்கு உபகாரம் செய்தவர்களை மனதில் நினைவு தன்னுடைய சகாபாக்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார்கள் அடைக்கலம் கொடுத்தவரை நீங்கள் நோயினை படுத்திவிட வேண்டாம் நீங்கள் வேதனை படுத்திவிட வேண்டாம் உங்களில் யாரும் அவரை கொன்றுவிட வேண்டாம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலிஹுவல்லம் அவர்கள் தனக்கு உபகாரம் செய்தவரின் மீது இந்த அளவுக்கு கரிசனம் காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் தற்கு யார் உபகாரம் செய்தவராக இருந்தாலும் தனக்கு யார் உதவி செய்தவராக இருந்தாலும் அவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி அவர் காஃபிராக இருந்தாலும் சரி ஏன் அவர் ஒரு முனாபிக் ஆக இருந்தாலும் கூட பெருமானார் அவர்கள் அவருக்கு பதில் உபகாரம் செய்து தன்னுடைய கத்தையை நிறைவு செய்திருக்கின்றார்கள் ஒரு முனாபிக செய்தி நமக்கு தெரியும் ஒரு முனாபிக்கு பெருமானார் சல்லல்லாஹல்ல நன்றிக் கடன் என்ற விதத்தில் உபகாரத்தோடும் அனுசரணையோடும் இரக்கத்தோடும் பரிவோரும் நடந்து கொண்டார்கள் என்றால் அந்த பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களினுடைய இரக்க குணம் தான் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு கட்டத்தில் அப்துல்லாஹிப் உபைப்னு சலூல் முனாபிக்கு தலைவன் இந்த முனாபிகனுடைய தலைவன் இவன் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களினுடைய சொந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறான் சொந்த வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றான் பெருமானார் செல்லந்தாளிசிலம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு பல நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றான் பெருமானார் செல்லந்தாலேசலம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் வளர்ச்சி பெறுவதற்கு முட்டுக்கட்டையாக பல சமயங்களில் இருந்திருக்கின்றான் தடைக்கல்லாக பல சமயங்களில் இருந்திருக்கின்றான் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹா அலைஹு வசல்லம் அவர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த முனாபிக்க தலைவனாகிய அப்துல்லாஹிப் உபயுல் எதிர்ப்பாகவே நடந்திருக்கின்றான் தடையாகவே நடந்திருக்கின்றான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவனாகவே நடந்திருக்கிறான் அன்னை ஆயிஷா ரதி அல்லாவு அவர்களின் மீது அபாண்டமான ஒரு பழி சுமத்தப்பட்டது அவர்களுடைய நடத்தையில் குறை கூற ஒரு பழி சுமத்தப்பட்டது அவர்களுடைய பத்தினித்துவத்தின் மீது கரை படியும் விதத்தில் அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டது அப்படி பழி சுமத்தியவர்களில் அந்த பழியை முதல் தொடங்கி வைத்தவன் அப்துல்லாஹிப் உபயூல் தன்னுடைய உயிருக்கும் மேலாக உயிருக்கு உயிராக நேசித்த தன்னுடைய மனைவியின் மீது அவதூறு கூறியவனை பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தான் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு தடையாக வந்தவனுக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் குறுக்கிட்டவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வேதனையை ஏற்படுத்தியவனுக்கு கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அப்துல்லாஹிப் அப்துல்லாஹிப் முனாஃபிகளுடைய தலைவன் இந்த முனாபிகனுடைய தலைவன் மரணப்படுக்கையில் கிடக்கின்றான் மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றான் அந்த சமயத்தில் சல்லல்லாஹு அலிகுவ சல்லம் அவர்கள் அவனை பார்க்க வருகின்றார்கள் ஒஃபாத் கஃபன் செய்யப்படுகின்றது அழகிவசல்லம் அவர்கள் ஜனாதா தொலை வைப்பதற்காக முன்னேறி செல்லுகின்றார்கள் கண்மணி நாயகத்தை தடுக்கின்றார்கள் இந்த அயோக்கியனுக்கா தாங்கள் தொலை வைக்க போகின்றீர்கள் ஒருவருக்காக விட்டால் தாங்கள் ஒருவருக்காக ஜனாதா தொழுவை நடத்திவிட்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் அவன் ரப்பிடத்திலே சுத்தமானவனாக ஆகிவிடுவான் பரிசுத்திற்குரியவனாக ஆகிவிடுவான் இவனோ மிக அயோக்கியன் அயோக்கியர்களினுடைய தலைவனாக இருந்தவன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் தந்திருக்கிறானே தவிர எந்த விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் விதத்தில் இவன் நடந்து கொள்ளவில்லை இந்த பட்ச அயோதக்கியனுக்கா நீங்கள் தொலைவைக்கப் போகிறீர்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை செய்தனா உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாத்தன் அவர்கள் தடுக்கின்றார்கள் அவர்கள் கருணையே நிறைந்தவர்கள் தன்னுடைய எதிரிகூடும் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமர்புனு ஹத்தா ரதி தடுத்ததையும் மீறி தொலை வைக்க செல்லுகின்றார்கள் தொலை வைக்கின்றார்கள் தொலை வைத்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹா ஒரு கட்டளையை போடுகின்றான் ஒரு உத்தரவை போடுகின்றார் ஒரு ஆணையை சொல்லுகின்றான் இதுபோன்ற முனாஃபிக்குகளுக்கு இனி நீங்கள் தொலை வைக்க கூடாது இதுபோன்ற நயவஞ்சகர்களினுடைய தலைவரவர்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு இனி நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்று அல்லா முலா உத்தரவு போடுகின்றார் இந்த உத்தரவும் வந்த பின்னால் பெருமானார் சல்லல்லாஹா அழிஹுவசல்ல அவர்கள் அவனை அடக்கம் செய்வதற்காக கபருஸ்தானுக்கு செல்கின்றார்கள் கபரிஸ்தானிற்கு செல்ல செல்வதற்கு முன்பாகவே அந்த ஜனாதா கபருக்குழியில் இறக்கப்பட்டு விடுகின்றது பெருமானார் சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் தாமதமாக தான் அங்கே வருகின்றார்கள் வந்த பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம்கள் அப்துல்லா இப்னு உபைப்னு சலூல் என்ற முனாஃபித்தினுடைய தலைவனினுடைய சடம் மண்ணுக்குள் இறக்கப்பட்ட பின்பும் ஒரு உத்தரவிடுகின்றார்கள் அந்த ஜனாதாவை வெளியிடுங்கள் அந்த சடலத்தை வெளியிடுங்கள் வெளியே எடுக்கப்படுகின்றது வெளியே எடுக்கப்பட்ட அந்த ஜனாதாவிற்கு தன்னுடைய பொன் மேனியில் கொண்டிருந்த சட்டையை கலட்டி ஜுப்பாவை கலட்டி கண்மணி நாயகம் முகம்மதுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த நயவஞ்சகனுடைய உடலில் போர்த்துகின்றார்கள் சகாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது சஹாபாக்களுக்கு அதிசயமாக இருக்கின்றது இவ்வளவு கொடியவன் இந்த கொடியவனுக்கு கண்மணி அவர்கள் தன்னுடைய அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள் கபரில் வைத்து அடக்குவதற்கு நபி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பொன் மேனியில் தவழ்ந்த ஒரு துணி ஒரு ஆடை ஒருவரிடைய கபரில் இருக்கும் என்றால் அந்த கபரை நரகம் தீண்டாது அந்த கபருக்கு வேதனை வராது அந்த கவர் ஒளிமயமானதாக இருக்கும் யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார்கள் பெருமானார் சல்லா அலிசல்லம் ஒரு நயவஞ்சக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள் சகாபாக்கள் அதிசயத்து போய் நிற்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் இந்த முனாஃபிக் இவ்வளவு பேர் உபகாரத்தை நான் ஏன் செய்கிறேன் தெரியுமா இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை நான் எதனால் வழங்குகிறேன் தெரியுமா ஒரு கட்டம் மதீனாவினுடைய மசூது நபவியினுடைய வெளித்தோற்றம் பெருமானார் செல்லலாகோ அழைக்குவ செல்லம் அவர்கள் கடும் குளிர் என்று கூடும் பாராமல் கடுமையான குளிரனுடைய பாதிப்பு என்பதை கூடும் பொருட்படுத்தாமல் இரவினுடைய தூக்கத்தை துறந்த பெருமானார் செல்லலாகோ அழைக்குவ செல்லம் இரவினுடைய தூக்கத்தை விட்டு தள்ளிய பெருமானார் செல்லல்லாகோ அழைக்குவ செல்லம் நடுநிசி நேலையில் நடுநிசி வேளையில் மஸ்ஜித் நபவியினுடைய வெளிப்புறத்தில் உழாவிக் கொண்டிருக்கிறார்கள் உழவி கொண்டிருக்கிறார்கள் தூக்கம் இல்லாமல் மசிதியினுடைய வெளிப்புறத்தில் இங்கும் அங்குமாக நடுநிசி வேளையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தூரத்தில் இருந்து செய்து அவர்கள் பார்க்கின்றார்கள் கண்மணி நாயகத்தினுடைய அருகாமையில் வந்து யார் அசூல் அல்லா நேரம் கழித்த பின்பும் உறக்கத்தை விட்டு விட்டு இந்த கடுமையான குளிரில் உங்களை இங்கும் அங்கும் நடக்க செய்தது எது உங்களுடைய தாங்கள் இங்கே உழவி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது கண்மணி நாயகம் முகம்மதுலாஹி அலி அலஹி வசல்லம் அவர்கள் குறைந்த சப்தத்தோடு வேதனைக்குரிய சப்தத்தோடு துணியோடு உங்களுக்கு கேட்டு பார்க்கின்றார்கள் தூரத்தில் யாரோ வேதனையினால் முணங்கக்கூடிய ஒரு சப்தம் கேட்கின்றது செய்து அவர்கள் அதை ஆமோதிக்கும் விதமாக அதை ஆம் என்று சொல்லும் விதமாக செய்தனா முகமதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்ல சொல்லுகின்றார்கள் ஆம் யார் ரசூலுல்லா ஒரு ஒரு வேதனையினால் துடிக்கக்கூடிய ஒரு சப்தம் எனக்கு கேட்கின்றது என்கிற கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் சொல்லுகின்றார்கள் அபுபக்கர் அவர்களே அது வேறு யாரனுடைய சப்தமும் இல்லை என்னுடைய பெரிய தந்தை அல்லாத்தன் அவர்களினுடைய சப்தமாகும் அப்பாஸ் ரதி அல்லாவுத்தன் அவர்கள் இஸ்லாத்தை அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ளாததின் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததின் காரணத்தினால் பதருடைய பதருடைய யுத்தத்தின் மூலம் கைதியாக அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் ஒரு எழுபது பேர்களை காப்பீர்கள் மக்கத்து காப்பீர்கள் ஒரு எழுபது பேரை கைதியாக வந்து மசூத் நபவியினுடைய வெளிப்புறத்தினுடைய ஒரு பகுதியில் கட்டி போடப்பட்டிருந்தது அதில் ஒருவர் செய்தன அப்பாஸ் ரதி அல்லத்தன் அவர்கள் நடுங்கிக் கொண்டு அந்த குளிரனுடைய வேதனை தாங்க முடியாமல் கஷ்டம் தாங்க முடியாமல் அவர் முணங்கி கொண்டிருக்கின்றார் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இப்படி முணங்கிக் கொண்டிருக்க கூடிய சப்தத்தை கேட்டு எனக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வரும் என்று பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுறாங்க என்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே குளிரில் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர் என்னுடைய பெரிய தந்தை மாத்திரம் அல்ல அவர்களோடு சேர்ந்து பல காப்பிர்கள் அங்கே இருக்கிறார்கள் எனவே நான் ஒருவருக்கு போர்த்தி ஒருவரை விட்டேன் என்று சொன்னால் கைதிகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க தவறிய முகம்மது அலிஹி வசல்லம் என்ற அவப்பேர் எனக்கு வந்துவிடும் எனவே விட்டுவிடுங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே அதில் அப்பாஸ் ரதி அல்லாத்தன் அவர்களுடைய உணங்கள் சத்தம் மறுநாள் காலையில் விசாரிக்கும் பொழுது செய்தி வருகின்றது செய்தனா அப்பாஸ் அவர்கள் குளிரில் நடங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லாஹிப் உபை சலூல் என்ற முனாபிக்கினுடைய தலைவன் அவன் ஒரு போர்வையை கொடுத்து அவர்களினுடைய குளிரை போக்கினான் என்ற செய்தி கேள்விப்படுகின்றார்கள் பெருமானார் சல்லந்தா அலிசல்லாம் சல்லந்தா அலிசலம் அவர்கள் இந்த ஜனாதாவிற்கு தன்னுடைய சட்டையை அணிவித்துவிட்டு இப்போது சொல்லுகின்றார்கள் இந்த உபகாரம் என்னுடைய குடும்பத்தாருக்கு இவன் ஒரு உபகாரம் செய்திருக்கின்றான் இந்த உபகாரத்திற்கு மாத செய்ய வேண்டும் ஒரு நன்றி இவனுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று இவனுடைய வாழ்க்கையிடையே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சமயத்திலும் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான் அவனுக்கு உபகாரம் செய்வதற்கு எவ்வளவோ முன் வந்தேன் ஆனால் இந்த பாவிதான் அதற்கான இடம் அளிக்கவில்லை இந்த பாவிதான் அதற்கான வாய்ப்பை எனக்கு தராமல் போய்விட்டான் எனவே இந்த சமயத்தில் நான் உபகாரம் செய்யவில்லை என்றால் இனி இவனுக்கு நான் எந்த கட்டத்திலும் உபகாரம் செய்ய முடியாது எனவே எனக்கு உபகாரம் செய்தவன் என்னுடைய குடும்பத்திற்கு உபகாரம் செய்த அவனுக்கு பதில் உபகாரம் செய்யாமல் இவன் போய்விடக் கூடாது நானும் விட்டு பிரிந்துவிடக்ம் என்று அலி வசல்ல சொல்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் தனக்கு அநீதம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி தனக்கு உதவி செய்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்திற்கான மறு பலனை பிரதி பலனை பெருமான செல்ல இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு செய்து விடுவார்கள் அவர்களே சொ வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்தவர்களில் நான் மறு உபகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் பிரதிபலனாக அவர்களுக்கு எந்த ஒன்றையும் செய்யவில்லை என்றால் அபுபக்கர் அவர்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரத்திற்கான நன்றி கடனை என்னால் செய்ய இயலாவது என்று பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் செய்து அவர்கள் கண்மணி நாயகம் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்தில் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்ட வழங்கப்பட்ட உடன் நபி நபித்துவத்தை முதலில் ஏற்றுக்கொண்டவர் என்றால் அது ஏற்றுக்கொண்டவர் கண்மணி நாயகத்தினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டவர் என்று ஒன்று இருந்தால் அது தான் மற்றவர்கள் எல்லாம் பிறகு அதனாலதான் சொல்லுவாங்க செய்தீத்னவர்களுக்கு பிறகு முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்தனா அபுபக்கர் கண்மணி நாயகம் முஹம்மதுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களே செய்து ரதி அல்லாவுத்தன் அவர்களுடைய ஈமாளின் பலத்தை சொல்லி காட்டுவார்கள் ஈமானின் தரத்தை சொல்லி காட்டுவார்கள் என்பதை கண்மணி நாயகம் அவர்கள் எப்படி தெரியுமா சொல்லி காட்டுவார்கள் நான் மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து வைத்தபொழுது மக்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திற்குள்ளும் ஒரு சிறு சஞ்சலம் ஒரு சிறு சலனம் என்பது இருந்தது இவங்க நபீன் சொல்றாங்க வணக்கத்திற்குரியவன் நல்லா ஒருவன் தான் சொல்றாங்க நம்ம ஏத்துக்கொண்டோம் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஒரு சஞ்சலம் ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் இருந்ததாக கண்மணி நாயகம் முகமது அவர்களே சொல்றார் இஸ்லாமி இல்லா இல்ல கபுவத்தன் இல்லத்து ஐந்தூ கபுவத்தும் நான் இஸ்லாத்துக்கு அழைத்தபோது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு சஞ்சலம் ஒரு சந்தேகம் என்பது ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர்களுடைய உள்ளத்தில் தவிர உள்ளத்தில் மாத்திரம் எந்த வித விதமான சஞ்சலமும் இல்லாமல் தமான சந்தேகமும் இல்லாமல் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நபித்துவத்தையும் அல்லாஹினுடைய ஏகத்துவத்தையும் ார்கள் என்பதோடு அல்லாமல் இனி கண்மணி நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் எதை சொன்னாலும் அதில் தனக்கு எந்த சஞ்சலம் இருக்காது என்ற தெளிவான ஒருவர் மத்திரம்தான் என்பதை கண்மணி நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை சொல்லி காட்டுவார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் சைதன் அபுபக்கர் சித்தி ரதி அவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பலமான உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக ஈமானினுடைய தரத்தை கொண்டும் சை அபுபக்கர் அனைத்து சகாபாக்களை விடவும் உயர்ந்தவர்கள் அதே போன்று வணக்கத்தாலும் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சகாபாக்களில் பிகைத்து நின்றவர்கள் சைதனா அபுபக்கர் சித்தி ஒரு கட்டத்தில் சகாபாக்களினுடைய ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டம் கண்மணி நாயகம் முகமது உபதேசங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் கேள்வியை கேட்கின்றார்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களே உங்க உட்கார்ந்து இருப்பவர்கள் உங்களில் யாரேனும் ஒருவர் இன்றைய திட்டத்தில் நோன்பு நோற்றவராக இருக்கிறாரா உங்களில் யாரேனும் ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறாரா என்று கேட்டபொழுது எல்லோர் முகத்திலும் ஒரு ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய ஒரு நிலை எல்லோரும் ஒருவரை ஒரு விதமான பதிலும் வராமல் இருந்து கொண்டிருக்க செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் நான் இன்றைய தினம் நோன்பு நோற்றவனாக இருக்கின்றேன் அடுத்த கிவியை கேட்கின்றார்கள் பெருமான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் உங்களில் இன்றைய தினத்தில் ஜனாசத்தன் உங்களில் யாரேனும் ஒருவர் ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டவர் இன்றைய தினத்தினுடைய ஏதேனும் ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டவராக இருக்கிறாரா என்று கேட்கின்றார்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள் யாரிடத்திலிருந்தும் பதில் இல்லை செய்தல்லாதனவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் அசுலுல்லா இன்று ஒரு ஜனாதாவில் நான் கலந்து வந்தேன் என்று சொல்லுகின்றார்கள் அடுத்த கேள்வியை கேட்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லாம் இன்றைய தினத்தில் உங்களில் யாரேனும் ஒரு ஏழை எளியவருக்கு உணவளித்தவர் உண்டா சகாபாக்கள் முகத்தை பார்க்கிறார்கள் இந்த நல்ல வேலையை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள் மரீதன் சல்லல்ல அலிசலாம் அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க இன்றைய இன்றைய தினம் உங்களில் யாரேனும் ஒருவர் ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க சென்றிருக்கிறீர்களா ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அலிஹி வசல்ல சந்தோஷ மிகுதியின் சந்தோஷத்தோடு வார்த்தை வெளிப்படிப்படுத்துகின்றார்கள் இந்த நல்ல குணங்கள் இந்த எந்தடியானுக்குள் ஒன்று கூடி இருக்குமோ எந்த குடிகண்டதாக இருக்குமோ அவர் நிச்சயம் என்பதற்கான சர்டிபிகேட்டை நான் வழங்குகின்றேன் சொல்லுகின்றேன் என்று கண்மணி நாயகம் முகமதுல்லாஹி சல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலேயே செய்த அபுபக்கர் சித்தி ரதி சொர்க்கத்திற்குரியவர் என்ற சிறப்பு பெயரை வழங்கினார்கள் சொர்க்கத்திற்குரியவர் என்ற சிறப்பான ஒரு நற்செய்தியை வழங்கினார்கள் இந்த உலகத்தார்களுக்கு அந்த அளவிற்கு ரதி அல்லாத் அவர்கள் வணக்கத்திலும் மிக மிஞ்சியவர்கள் சகாபாக்களில் யாரும் செய்திடாத எல்லா விதமான அமல்களையும் தான் ஒருவரே செய்ததற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் சகாபாக்கள் சொல்வார்கள் எந்த ஒரு சிறியமாக இருந்தாலும் அதை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் அவர்களுடைய சகாபாக்கள் அனைவர்களையும் சைதன் அபுபக்கர் சித்தி ஹரதி அவர்கள் மிகை திறந்தார்கள் இஸ்லாத்திற்காக தன்னை மாத்திரமே இஸ்லாத்திற்கு அணு அர்ப்பணித்ததோடு மாத்திரம் அல்லாமல் குடும்பத்தினுடைய நான்கு தலைமுறைகள் பெருமானார் சல்லல்லா அல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து இஸ்லாத்தை ஏற்க செய்தார்கள் மற்றவர்களெல்லாம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்தார்களோ இல்லையோ தன்னுடைய பிள்ளைகளை பற்றி சிந்தித்தார்களே இல்லையோ தன்னுடைய தாய் தந்தையர்களை பற்றி சிந்தித்தார்களே இல்லையோ ஆனால் செய்தா அபுபக்கர் தான் மாத்திரத்திரம் இஸ்லாத்திற்குள் இருப்பது பொதுமானதல்ல தன்னுடைய தாய் தந்தையர்கள் தான் பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றாக வேண்டும் என்ற துடிப்போடு இஸ்லாத்திற்கான அழைப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் செய்தனா அபுபக்கர் சித்தி ரதி அல்லாவுத் நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தன்னுடைய தந்தையை அழைத்து வந்தார்கள் அபு குஹாபாவை அழைத்து வந்து வந்தார்கள் அழைத்து வந்து யார் அசுல்லா இவர்கள் இஸ்லாத்தில் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் இவரை முஸ்லிமாக்குங்கள் என்று தன்னுடைய தந்தையை அழைத்து வந்தார்கள் தன்னுடைய மகன் முகமது பின் அபிபக்கர் ரதி அல்லாத்தன் அவர்களை அழைத்து வந்து பெருமானார் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய மகனோடு நின்றுவிடவில்லை தன்னுடைய மகன் பெற்ற பிள்ளை பேரப்பிள்ள முகம்மது அவர்களையும் அழைத்து வந்து அவர்களையும் இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தார்கள் அஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட காலத்திலேயே இஸ்லாத்திற்குள் நுழைத்துக் கொண்டவர் என்ற பெருமைக்குரியவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் போதாது தனக்கு தெரிந்தவர்கள் தனக்கு அறிமுகமானவர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய சுற்றுச்சூழல் இருப்பவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஜெயம் பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இஸ்லாத்திற்காக செயல்பட்டார்கள் அவர்களினுடைய முயற்சி அவர்களினுடைய மேலெண்ணம் அவர்களுடைய இந்த உறுதி இதன் காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய தொடக்கத்திலேயே ஐந்து பேர்களை குடும்பத்தார்கள் அல்லாது பேர்களை நண்பர்கள் வட்டாரத்தில் பெருமை சைதன் அவர்களுக்கே உரித்தானது மற்றவர்கள் அதிகபட்சமா போனா தன்னுடைய குடும்பத்தார்களை இஸ்லாத்துக்கு அழைத்து வந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களும் அதே போன்று தன்னுடைய நண்பர்களும் இஸ்லாத்துக்கு வரணும் என்று ஆவல் கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை இஸ்லாத்திற்கு அடுத்து வந்தார்கள் இஸ்லாத்திற்கு அழைத்து வந்தார்கள் அப்படி செய்தியால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவிக் என்று ஒரு ஐந்து பேர்களை சொல்லலாம் அதில் ஒன்று அப்துல்லா ரவி ஆரம்பேயே இஸ்லாத்திற்கு வருவதற்கு செய்த அபுபக்கர் சித்தீக் ரதி அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள் அதோடு மாத்திரமல்ல இஸ்லாத்திற்காக தன்னுடைய உடலால் உழைப்பு செய்ததோடு மாத்திரம் அல்ல தன்னுடைய பொருளாலும் இஸ்லாத்திற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளை பல பேர்களை இவர்கள் உரிமையிட்டு இருக்கின்றார்கள் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி அவர்களை உரிமையிட்டு இருக்கிறார்கள் அப்படி உரிமையிட்ட அடிமைகளில் ஏழு பேர்கள் செய்தன் அபுபக்கர் அவர்களுடைய செல்வங்களால் இந்த உலகத்தில் உரிமையிடப்பட்டவர்கள் அதில் ஒன்று அடிமைகளை அவர்கள் சித்திரவதை படுத்திக் கொண்டிருக்கப்படுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத செய்து ரவி அல்லாவுத்தனவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து அவர்களை வாங்கி உரிமையிட்டு இப்படி இஸ்லாத்திற்காக பொருளாதாரத்தாலும் அவர்கள் நமக்கு சொல்லித்தம் சல்லா அலி சொல்லி தந்த ஒரு வாக்கியம் அம்பியா அபு பக்கர் இந்த உலகத்துல தனக்கு பின்னால் மற்ற ஏனைய ரசத்தில் சிறப்புக்கு சொந்தக்கார மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்றார் அது செய்த இதன் அபுபக்கர் சித்தி ஹதி அவர்கள் மாத்திரம்தான் அது செய்த அபுபக்கர் சித்தி அல்லாத்தின் அவர்கள் மார்க்கத்திற்கும் பெருமானார் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்களுக்கும் பொருளாலும் பல உதவிகள் பல விதத்தில் யாரும் செய்திடாத உதவிகளை செய்திருக்கிறார்கள் உடலாலும் யாரும் செய்திடாத முடியாத யாரும் செய்திட முடியாத உதவிகளை செய்திருக்கிறார்கள் தியாகங்களாலும் யாரும் செய்திட முடியாத தியாகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அமல்களிலும் யாரும் செய்திட முடியாத அமல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள் இந்த அம்சங்களில் எதை கொண்டு செய்தர் சித்தி ரதி அல்லாத் அவர்கள் இந்த அளவுக்கும் ஒரு மகத்தான அந்தஸ்தை பெற்றார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இஸ்லாம் வளருவதற்கு இரண்டு பேர்களினுடைய பொருள் ஆரம்ப கட்டத்தில் உறுதுணையாக இருந்தது அதில் ஒன்று சைதனா ஹதிஜா ரஜி அல்லாத் அவர்களினுடைய பொருளாதாரங்கள் இரண்டு அவர்களுடைய பொருள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அவர்கள் திருமணம் முடித்ததன் மூலம் அந்த செல்வங்கள் அனைத்தும் கண்மணி நாயகம் முகம்மதுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொந்தமாக ஆகிவிட்டது இஸ்லாத்தின் வளர்க்குவதற்காக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வளவு பணத்தையும் திறந்தார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும் மக்கத்து காப்பிற்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களையும் அவர்கள் மீது இஸ்லாத்தை அவர்களை ஏற்று இஸ்லா கலாத்தை அதே போன்று கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் மக்கத்து காப்பிர்கள் மூன்று வருடங்கள் ஊரை விட்டும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஊரை விட்டும் நீக்கி வைத்திருந்தார்கள் ஊரார்கள் யாரும் அவர்களோடு தொடர்பு கொள்ளக் கூடாது அவர்களோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக் கூடாது எந்த விதத்திலும் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளக்கூடாது என்ற ஊர்கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் ஊரையே ஊரை விட்டு அவர்களை எல்லாம் விளக்கி வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு கூடும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் சொல்லுவாங்க அந்த சமயத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கட்டத்தில எங்களுக்கு சாப்பிடறதுக்கு பொருள் கிடைக்காது மரங்களினுடைய இலை தலைகளை சாப்பிட்டு எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் கழித்தோம் அந்த சமயத்தில் பெருமானார் அவர்கள் முழுவதையும் அந்த சஹாபாக்களுக்காகவும் அந்த தன்னுடைய குடும்பத்தார்களுக்காகவும் தான் தன்னுடைய கஜானாவையே காலி செய்திருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டும் அதே போன்று இஸ்லாம் வளருவதற்கு பெருமான நிலையில் இருப்பதை பார்த்து நாற்பதாயிரம் தங்க காசுகளை பெருமானார் சல்லா அலிஸ்லம் உடைய சமூகத்தில் கொண்டு வந்து வழங்குகின்றார்கள் செய்து அல்லாத்தலன் நாற்பதாயிரம் தங்க காசுகள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்ல நாற்பதாயிரம் தங்க காசுகள் தங்க நாணயங்களை பெருமானார் கொடுத்து யார் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பாக என்னுடைய சொத்தை எடுத்துக் என்று வழங்கினார்கள் சைதன் அபுபக்கர் லாவுன் அவர்கள் இன்று மசது நபவி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவர்களும் உரிமைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மஸ்ஜிது நபவி யாரா வழங்கப்பட்டது மஸ்ஜிது நபவி பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு வந்தபொழுது இடம் இல்லை ஒரு இடத்தை பார்க்கின்றார்கள் இந்த இடம் பள்ளிக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் இறை இல்லமாக ஆக்கப்படுவதற்கு மிக பொருத்தமானதாக இருக்கும் இது யாருடைய நிலம் இதை தனக்கு விற்கப்பட வேண்டும் அதை பணம் கொடுத்து வாங்கிக் கொள்வதாக பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதீனாசிகள் சொல்லுகின்றார்கள் மதினாவாசிகள் இயற்கையிலேயே அன்சார்கள் ஆனவர்கள் உதவி புரியக்கூடியவர்கள் பிறருக்கு வழங்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்காக எதையும் திறக்கக்கூடியவர்கள் கண்மநாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் இடத்திலே சொல்றாங்க யார் ரசூலுல்லா தங்களிடத்திலேயே நாங்கள் பணம் வாங்கி இந்த பொருளை தருவது இது யாருடைய இடமாக இருந்தாலும் அதை எங்களுடைய அன்பளிப்பாக தங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லுகின்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆனால் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதனை வாங்குவதற்கு மறுத்து விடுகின்றார்கள் காரணம் அனாதைகளுக்கு அனாதைகளுக்கு அதற்குரிய பொருளை கொடுத்து அதற்குரிய பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்குவதற்கு நாடுகின்றார்கள் விரும்புகிறார்கள் பெருமானார் செல்லம் லாலே செல்லம் அன்றைய கிரையப்படி அன்றைய நாளினுடைய ரேட் படி விலை விசாரிக்கும் பொழுது பத்து தங்க காசுகள் வருகின்றது பத்து தங்க அந்த இரண்டு அந்த இடத்தை வாங்குகிறார்கள் இடத்திலே ஒப்படைக்கின்றார்கள் யார் ரசூலுல்லா தாங்கள் இதை எப்படி பயன்படுத்த நினைக்கிறீர்களோ தங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உமையும் நான் வழங்கி விடுகின்றேன் என்று அது செய்த அபுபக்கர் அதை நன்கொடையாக வழங்கினார்கள் என்று இஸ்லாத்தினுடைய செலவழித்தார்கள் அர்ப்பணித்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவர்களை பற்றித்தான் அல்லா தாலா குரானில் சொல்லி காட்டுவான் வசயு ஜன் அல்லாஹினுடைய பெறுவதற்காக பொருத்தம் மாத்திரம் என்ற ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழிப்பவர்கள் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டான் இன்னைக்கு நம்ம ஒரு தொழுறோம் சொன்னா ஒரு அமலை அமல்களை செய்ார்ப்புத்தில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அமல் செய்து கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய நிலை ஆனால் அதை செய்தா அபுபக்கர் நபர்களிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லா ரசூலினுடைய பொருத்தம் வேண்டும் அல்லா ரசூல் தன்னை பொருந்திக் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய சொத்தையே அவர்கள் அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டும் அன்பிற்குரிய இஸ்லாத்திற்காக செய்த அபுபக்கர் சித்தீக் ரதி அவர்கள் பொருளால் உதவி செய்தும் சஹாபாக்களை மிஞ்சியிருந்தார்கள் நமக்கு தெரிந்த ஒரு செய்தி உமர் அபுல் ஹத்தா ரதி அவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு போட்டி எண்ணங்கள் கண்மணி நாயகம் முகமது பொருள்கையும் பணத்தையிடையும் கேட்கின்றார்கள் அப்படி கேட்கும் சமயத்தில் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய வீட்டிலிருந்து போன்ற எடுத்து வருகின்றனர் உமர் லதி அல்லாத்தன் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய பணம் எவ்வளவு அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு எவ்வளவு அவங்க இஸ்லாத்துக்காக செலவழிச்சிட்டாங்க இப்ப எவ்வளவு அவங்களிடத்துல இருக்குது அப்படின்றது எல்லாம் யாருக்கு தெரியும் உமர் ரதில்லா தனக்கு இந்த சமயத்தில் சைதனா உமர் ரதி அவர்களிடத்துல சைதனா அபுபக்கர் ரதி இல்லாத்த நபர்களிடத்தில் இருந்ததை விட பணம் அதிகமா தான் இருந்துச்சு அதனால உமர் ஹத்தாப் ரதி சொல்றாங்க நினைக்கிறாங்க என்ன மனசுல என்ன நினைக்கிறாங்க எல்லா நிலைகளிலும் அவர்களை முந்த வேண்டும் என்ற ஒரு வெறி ஒரு எண்ணம் ஒரு மேல் எண்ணம் செய்தான் உமர் முல்ஹத்தாப் ரதி இருந்து கொண்டே இருந்தது ஆனா அது அவங்களால செய்ய முடியாம இருந்துச்சு உமர் ரதி வாய்ப்பாக நினைத்தார்கள் செய்தன் அந்த சமயத்துல அவங்கள்ட இருந்த பணம் செய்தனா அபுபக்கர் சித்தி ரதி இருந்த பணத்தை விட கூடுதலா இருந்துச்சு அப்ப நினைக்கிறாங்க இன்னைக்கு இந்த விஷயத்துல நான் செய்த அபுபக்கர் அவர்களை விட நான் முந்திடுவேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்த பணத்தில் பாதி பணத்தை வீட்டுக்கு வச்சுட்டு பாதி தொகையை பெருமானார் அவர்கள் அங்க எல்லாரும் பெருமானார் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஒரு விரோதமான ஒரு கேள்வியும் கூட என்ன வச்சு பணம் கொண்டு வந்த பொருள் கொண்டு வந்த ஒவ்வொரு சகாபீடத்திலேயும் உங்களுடைய உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் எதை வைத்து வந்தீர்கள் உமர் சொல்றாங்க யார் அசுல் இல்ல என்னிடத்துல இவ்வளவு பணம் இருந்துச்சு இவ்வளவு பணத்துல வீட்டுக்கு வைத்து பாதியை உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பெருமையா சொல்றாங்க கொண்டு வந்திருக்கும் பணம் செய்தி உமர்னு கொண்டு வந்த பணத்தை விட குறைவானது அவர்கள் அபுபக்கர் அவர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கே எதை வைத்து வந்தீர்கள் சொல்றாங்க செய்தனா அபுபக்கர் சித்திகரவியல்லாத்தன் அவர்கள் யார் அசூல் அல்லா என்னுடைய மனைவி மக்களுக்கு என்று அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் நான் விட்டு வந்தேன் என்றார் என்னுடைய மனைவி மக்களுக்கு அல்லாவையும் அவன் உன்னுடைய விட்டு வந்தேன் அனைத்தையும் உங்களுடைய சமூகத்துக்கு எடுத்து வந்தேன் என்று சொன்ன பொழுது அதற்கு செய்து நான் உமர் அப் ஹத்தா ரதி சொல்லுகின்றார்கள் நான் ஒரு காலம் அபுபக்கர் அவர்களை நான் என்னுடையிலும் அவர்களை முந்த முடியாது அவர்களை ஓவர் டேக் செய்ய முடியாது என்ற எண்ணத்திற்கு நான் அப்போதுதான் வந்தேன் என்று உமர் அப் ரவி அல்லாது என்றால் இந்த இஸ்லாத்திற்காக ஸ்ரீநாக்க அபுபக்கர் சத்தீக் ரவி அவர்கள் செய்த தியாக்கள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சொல்றாங்க இந்த உலகத்துல பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை சொல்லிக் காட்டுகின்றார்கள் காட்டுறாங்க அபுபக்கர் அவர்களினுடைய பணம் அபுபக்கர் அவர்களினுடைய பொருள் அபுபக்கர் அவர்களினுடைய சொத்து எனக்குலன்ளிக்கால்ல வீட்டுக்கு ஒண்ணு இல்லாம அவ்வளத்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க சொல்றாங்க யார சொல்ல நான் மாத்திரம் உங்களுக்கு அர்ப்பணம் அல்ல இந்த சடலம் மாத்திரம் உங்களுக்கு அர்ப்பணம் அல்ல மாறாக என்னை சார்ந்த எதுவெல்லாம் இருக்கிறதோ உங்களுக்கு எதிரிலிருந்தும் எதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அனைத்தும் என்னுடைய சொத்து வத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கின்றேன் தாங்கள் விரும்பிய நிலையில் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே நபர் செய்த அபுபக்கர் சித்திகளது சஹாபாக்கல்ல எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பல விதமான உதவிகளை செஞ்சாங்க எல்லா விதமான செஞ்சாங்க ஆனா அதற்கு அபுபக்கர் சித்திகளாத்தனவர்கள் செல்வத்தை கொண்டு தர்மம் செய்வதிலும் கொடை கொடுப்பதிலும் தானம் செய்வதிலும் அமல்களிலும் உயர்ந்து நின்றார்கள் தியாகங்களிலும் எல்லா சகாபாக்களை விட மிக ஆனால் இந்த மிகைப்பு தன்மையினால் இந்த அமல் இந்த விதமான தியாகம் இந்த விதமான தர்மம் இதை கொண்டு தான் அவர்கள் சிறப்பான ஒரு நிலையை பெற்றார்களா என்றால் வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டும் அவர்கள் சிறப்பான நிலையை பெறுவதற்கு அவர்களுடைய தொழுகை காரணம் அவர்களுடைய நோன்பு காரணம் அவர்களுடைய தர்மங்கள் காரணமான தியாகங்கள் காரணமானதல்ல வரலாற்று ஒன்றை நமக்கு எழுதி தருவார்கள் அபுபக்கர் அவர்கள் தன்னுடைய நோன்பை கொண்டு தன்னுடைய தொழுகையை கொண்டு அனைத்து சஹாபாக்களையும் மிஞ்சி நிற்கவில்லை பெருமான சல்லந்த அலிஸ்லாம் அவர்கள் குடித்து சொன்னார்கள் என்னை ஏற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர்கள் உள்ளத்திலும் ஒரு சந்தேகம் ஒரு சஞ்சலம் என்பது இருக்கத்தான் செய்தது இல்லாமல் இல்லை என்று சொன்னார்களே அந்த காரணத்தினால் தான் அதற்கு அபுபக்கர் அனைவர்களை விடவும் மிகைத்திருந்தார்கள் அனைவர்களை விடவும் சிறப்புக்குரியவர்களாக ஆனார்கள் மேராஜினுடைய சமயத்தில் மேராஜ் பயணத்தை முஸ்லிம்களில் பல பேர்கள் மறுத்த பொழுது மே பயணத்தை குறித்து என்ன சொல்றாங்க அவர்கள் என்னை இரவில் வந்து இரவோடு இரவாக என்னை அழைத்து சென்றார்கள் ஜிப்ரேல் அலிஸ்லாம் வருவது ஏதோ ஒரு புதிதா வரலையே தெனோ வர்றதா சலந்தா அலிஸ்லாம் சொல்றாங்க வகி கொண்டு வருகிறார்கள் இதனோ என்னிடத்தில் வகி வருகின்றது அப்ப தினம்தோறும் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் வருவதை நம்பும் பொழுது அந்த ஒரு நாளில் ஒரு சமயத்தில் அவர்களை வந்து இப்படி ஒரு பிரயாணம் அழைத்துச் செல்வதை நான் எப்படி நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் என்று முஸ்லிம்களுடைய கண்களை திறந்தவர்கள் சந்தேக கண்ணை மூடியவர்கள் மிக இழகிய உள்ளம் படைத்தவர்கள் இழகிய உள்ளம் படைத்தவர்கள் சற்றென்று அழுதுவிடக்கூடியவர்கள் மனம் படைத்தவர்கள் இழகிய உள்ளம் படைத்தவர்கள் எதையும் பார்த்து அழுது விடுவார்கள் எதையும் கேட்டு அழுது விடுவார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முபாரக்கான மஜிலிசில் உபதேசம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கண்மணி நாயகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கண்ணீர் சிந்திடக்கூடிய இதை பார்த்து இஸ்லாத்திற்கு எதிர்ப்பானவர்கள் சொன்னார்கள் அபுபக்கர் அவர்கள் ஒரு கோளை என்றார்கள் கோலை அழுதின் காரணத்தினால் அவர்கள் ஒரு கோலை அல்ல அவர்கள் இழைய உள்ளம் படைத்தவர்கள் ஆனால் வீரத்தில் செய்தனாத் விட மிக மிஞ்சியவர்கள் பின்னால் தர மறுத்தவர்களை செய்து சொன்னாங்க நான் உங்களோடு போர் தொடுப்பதற்கும் நான் தயங்க மாட்டேன் உமர் போனவர்கள் உத்தரவு போட்டீங்க என்பது போன்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதற்கு பதில் எப்படி சொல்லுகின்றார்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் வீரராக இருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கோலையாக இருக்கிறீர்களா இல்லை இதற்காக என்ன ஒன்றை நான் சந்திக்க வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைகளை நான் சந்திக்க நேரிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அல்லா ரசூலுக்கு ஜகாத்து கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு நான் போர் தொடுப்பேன் யார் எனக்கு பின்னால் நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் தன்னந்தனியாக நின்று அவர்களோடு நான் போரிடுவேன் போராடுவேன் என்று தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் இதனால தான் சொல்லுவாங்க உமர் ஹத்தாப் ரதி அல்லாத்தனவர்களை விட வீரத்தில் மிஞ்சியவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு காரண மக்கால இருந்து கொண்டு இஸ்லாத்துல வந்து நிம்மதியாக இருக்க முடியவில்லை நிம்மதியாக அமல் செய்ய முடியவில்லை மக்காவை நோக்கி மக்காவிட்டு மதினாவுக்கு வந்து விடுத்தார்கள் பல பேர்கள் சிறிது மக்கள் சித்திய கவுத்தன் அவர்களும் இந்த தர்ம சங்கடமான இந்த நிலையை விட்டு விடுபட்டு சுதந்திரமான ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் இடத்துல வந்து கேட்கறாங்க யார் அசுல் எனக்கும் ஹிஜரத்துக்கான அனுமதியை தாருங்கள் என்ற பொழுது சல்லல்லாஹுவா அலைஹுவிலிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை நம்மளா இருந்தா கேட்கிறோம் நான் உங்கள்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒண்ணு சரி பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிருவோம் ஆனா செய்த அபுபக்கர் அவர்கள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லிடத்திலிருந்தும் எந்த விதமான பதிலும் வரவில்லை என்பதை பார்த்து கொண்டவர்கள் விளங்கிக் கொண்டவர்கள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லத்தில் கேட்கிறாங்க யார் அசுலா தாங்கள் ஹிஜிரத்து செய்யும் பொழுது தங்களுக்கு துணையாக நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா பெருமானார் சல்லல்லாஹு அலிஹிவசல்ல ஆம் என்று பதில் சொல்லுகின்றார்கள் நேரே தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் வீட்டிற்கு வந்து ஹிஜிரத்து செய்வதற்கான எல்லா விதமான தயாரிப்புகளையும் செய்துவிட்டு கதவை இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் எந்த சமயத்திலும் பெருமானார் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் என்னை ஹிஜரத்திற்காக அழைக்கலாம் ஹிஜரத்திற்காக என்னை அழைக்கலாம் அப்படி அழைக்கும் பொழுது என்னால் அதில் ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அன்றைய இரவே ஜாமையெல்லாம் கட்டி வச்சு ஹிஜரத்துக்கு தயார் நிலையில் இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டும் செய்தார் அபுபக்கர் சித்தி அவர்கள் மாத்திரம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கவில்லை அவர்களுடைய குடும்பமே செய்தனார் முகமது நகி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட போது கொகையிலே பெருமானார் அவர்களும் அபுபக்கர் ரதி அல்லாவுத்தன் அவர்களும் தங்கியிருந்த காலகட்டத்தில் அப்துல் ரஹமானும் அபிபகர் ரபி அல்லாத்லன் அவர்கள் தான் உணவு கொண்டு வந்து கொடுத்து இந்த சேவையை வெளிப்படுத்தினார்கள் அதே போன்று செய்யும் பொழுது ஜாமான்லாம் கெட்டணும் ஜாமான்லாம் தயார் செய்யணும் ஒவ்வொரு ஜாமான்களையாக கெட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வரலாறு சொல்லிக் காட்டுவார்கள் ஒரு ஜாமனை ஒரு பொருளை ஒரு மூட்டையை கெட்டுறதுக்கு கயிறு இல்லை பல இடத்துல தேடனா எங்கேயும் கயிறு கிடைக்கல உடனே தாமதிக்காமல் கயிறை தேடுவதிலே நேரத்தை சுனக்கிவிடக் கூடாது ார்கள்ல்லாட்டும் அதன் காரணத்தினாலேயே பெருமானார் அவர்களுக்கு இரண்டு முந்தானை என்ற ஒரு சிறப்பான ஒரு பெயரை வழங்கினார்கள் என்றும் வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டும் நிறைவாக ஒரு செய்தி அப்படி இஜரத்து போகும்பொழுது செய்து அவர்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் கூட போறாங்க போகும்பொழுது சில சமயத்துல சல்லா அலிஸ்லாமுக்கு பின்னால போவாங்க சில சமயத்துல சல்லதா அலிஸ்லாம் அவர்களுடைய முன்னால போவாங்க சில சமயத்துல சல்லா அலிஸ்லாமுக்கு பின்னால இப்படியே முன்னும் பின்னும் முன்னும் பின்னுமா போயிட்டு இருக்கிறாங்க ஒன்னு போனா சல்லிஸ்லேயே சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கே ஒரு கட்டத்தில் ஆச்சரியமா இருக்குறீங்க அப்படின்னு சொன்ன சொன்ன பொழுது செய்து ரதி அல்லாத்தன் அவர்கள் சொன்ன வார்த்தை யார் அசுல்லா உங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு பின்னால் வரும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து வருகின்றேன் உங்களை உங்களின் அடிசுவட்டை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற நசீபு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய பின்னால நான் வாரேன் அதே சமயத்துல நான் உங்க பின்னாலேயே வந்துகிட்டே இருந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு முன்னால் இருந்தும் ஏதேனும் ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாதே அந்த ஆபத்தை தடுப்பதற்காக நான் உங்களுக்கு முன்னால் நான் சென்று விடுகின்றேன் இப்படி இரண்டையும் பின்பற்றியவன் உங்களுக்கு ஆபத்து வராமல் தடையாக இருந்தவனும் நானாக இருக்க வேண்டும் உங்களை பின்தொயரக்கூடியவனும் நானாக இருக்க வேண்டும் இரண்டு பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆவலில் நான் முன்னும் பின்னும் முன்னும் பின்னுமாக நடக்கிறேன் யார சொல்லா என்று தன்னுடைய பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறையையும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்தொயர்ந்து வாழ்நாளில் நடப்பதில் உலக விஷயத்திலும் மறு உலக மறு விஷயத்திலும் மறு உலக விஷயத்திலும் பெருமானார் சலந்தாலு இஸ்லாம் அவர்களை பின்தொடையவதிலேயும் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும் இத்தகைய சிறப்புகளின் காரணத்தினால் இத்தகைய மன உறுதியின் காரணத்தினால் ஈமானினுடைய வலுவின் காரணத்தினால் தான் அனைத்து சஹாபாக்களை விட நபிமார்கள் பிறகு அனைத்து மக்களையும் விட சிறப்புக்குரியவர்களாக ஆனார்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களினுடைய சஹாபி அவர்களினுடைய வாழ்க்கையின் குறிப்பு நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹூ தாலா அந்நவர்களினுடைய அனைத்து விதமான சேவையையும் கபூல் செய்து அவர்களை பொருந்தி போன்றுாள அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வதற்கு கிருபை செய்வானாக நம்முடைய அமல்களையும் அல்லாஹு ஏற்றுக் கொள்வானாக கொண்டிருந்த மன உறுதியை போன்றும் வலுவை போன்றும் நம்முடைய வலுவானதாக ஆக்கியல்வானாக இல்ல உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹூல் வலிமார்கள் இறைநேசர்களினுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்கியள்வானாக மரணிக்கும் தருவாயில் களிமலா இலாகாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை சமூகத்தில் கண்மணி நாயகம் முகமது அந்த பெருமானார் சோனபதியிலே இருப்பதற்கான நசீபையும் அல்லாஹு அனைவருக்கும் நிறைவாக தந்தரல் புரிவானாக